வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை உயர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல செயல்களை செஞ்சிட்டு இருக்கோம் அந்த பல செயல்கள் எது நல்லது எது கேட்டது அப்படிங்கறதெல்லாம் நாம் உணராம செஞ்சிட்டு இருக்கும் ஆனால் நாம் முயன்று செய்யத்தக்கது என்ன தெரியுமா நல்ல செயல்களை மட்டுமே அவ்வாறு நல்ல செயல்களை எவ்வளவுதான் ஒரு தவறான இழக்க வேண்டியது அத்தகைய வாழ்க்கை தான் கோவலன் வாழ்ந்ததாக சிலப்பதிகாரம் சொல்கிறது சிலப்பதிகாரத்திலே கோவலன் செய்த பிழை என்ன கோவலன் தன்னுடைய மனைவியோடு அற்புதமான வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறார் வடிவம் செய்வதற்காக பாண்டிய நாடு செல்கிறார் அதுவரை அழகாகவும் அற்புதமாகவும் சென்று கொண்டிருந்த அவருடைய வாழ்வு பிற்கால கட்டத்திலே ஏன் அதற்கு முரண்பாடாக அமைந்தது அவன் மற்றொரு மாதுவை தேடி சென்றதுதானே காரணம் ஆக நாம் எவ்வளவு அரசியல்களை செய்திருந்தாலும் கூட தீய செயல்களை செய்யாமல் இருப்பதும் ஒரு அரசியலை இதைத்தான் வள்ளுவரும் அழகாக வலியுறுத்துகிறார் நாம் வாழ்வில் முயன்று செய்யக்கூடியது அரசியல்களே அதே போல வாழ்வில் செய்யாமல் தவிர்க்க வேண்டியது நம்மீது ஏற்படக்கூடிய பழியே அப்படின்னு சொல்ல ஆக பழியற்ற வாழ்வை வாழ தொடர்ந்து அரசியல்களை செய்வதோடு தவறு செய்யாமலும் வாழ கற்றுக் கொள்வோம் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் எண் நாற்பது செயல்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர் பாலதோறும் பழி மீண்டும் குரல் செயல்பாலதோறும் அர அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி